ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று அழிரலிவல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெண்கள் தங்களின் தலைமொழியை சிறைத்திடக்கூடாது என நபிஸ் அல்ல அலை அவர்கள் தடை விதித்தார்கள் எட்டின் கீழ் நூற்றி